ஒன்பது என்று பெண்மணி கூறுகிறார்கள் எதையேனும் அவனிடம் கேட்டு அவன் கூறியதை உண்மை என நம்புவாரோ அவனது நாற்பது நாள் தொழுகை ஏற்கப்பட மாட்டாது என்று நபிசல்லாஹின் வசல்லம் அவர்கள் கூறியதாக நபி சொல்லாஹு அணிஹின் வசல்லம் அவர்களின் மனைவியரில் ஒருவர் கூறினார் இரண்டு இரண்டு மூன்று பூஜ்ஜியம்